சச்சிதானோத்தியேதே தாப்பய விநாசாயு படித்தோ வாதி புனிசர் துவ விஷ் நாரதமர்ஷி வசுதரிருடத்தில சுலுகரர் சத்தர்ம சத்யகா புனாதி சத்தர்மான்னா நல்ல தர்மம் பாகவத தர்மம் இந்த அற வாழ்க்கையானது உயர்ந்த இறைவனை சார்ந்திருக்கின்ற மேலான அறவாழ்க்கையானது சத்யகா புனாதி உடனே எல்லாரையும் சுத்தப்படுத்துகிறது இந்த தர்ம விஷயத்தை கேட்கிறவர்கள் அதுக்கு தான் சில இதெல்லாம் சொல்கிறார் வசுதேவரை பார்த்து அட்ரஸ் பண்ணுறார் ஹே தேவோ தேவரே வசுதேவரே சத்தர்ம பாகவத தர்மமானது ஸ்ருதா ஸ்ருதான்னா கேட்டாலும் குருமுகமாக கேட்குறது அணு படித்தா அவர் குரு சொல்லி கொடுக்குறார் இவன் அதை திரும்ப சொல்கிறான் தானாகவே படிக்கிறான் அணு படித்தா அணு படித்தனா சுவாத்தியாய குருமுகமாக கேட்கறது படிக்கிறது அணு அப்புறம் தியாதாக மனசில் அந்த பாகவத தர்ம விஷயங்களெல்லாம் தியானம் பண்ணுறான் அப்புறம் ஆதருத்தா மற்றவர்களெல்லாம் படிக்க வைக்கிறான் எல்லாரும் படியுங்கோ இந்த பாகவத தர்மத்தை படியுங்கோ அப்படின்னு எல்லாருக்கும் படிக்கும்படி தூண்டி ஆதரிக்கிறான் அனுமோதித்தகாவா எத்தனையோ இடத்துல எத்தனையோ மகான்கள்லாம் பாகவத தர்மத்தை உபதேசம் பண்ணுகிறார்கள் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக அவர்களெல்லாம் புகழ்கிறான் அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை புகழ்ந்து பேசுகிறான் ஏன்னா ஒருத்தரை எல்லாத்தையும் பண்ணிட முடியாது நிறைய மகான்கள் எல்லாம் அங்கங்கே பாகவத பரப்புகிறார்கள் அவர்கள் செய்கின்ற காரியத்தை எல்லாம் புகழ்ந்து பேசுகிறான் அப்படிப்பட்டவன் விஸ்வ அபி இந்த பிரபஞ்சத்துக்கே துரோகம் பண்ணினவனாக இருந்தாலும் ஒரு காலத்தில் இதெல்லாம் பண்ணியிருந்தான் எல்லாருக்கும் கெடுதல் தான் ஒரு காலத்தில் நிறைய பண்ணியிருக்கான் ஆனால் இப்போ மனசு மாதிரி பாகவத தர்மத்தை ஒரு அனுகிரகம் ஏற்பட்டு பகவானுடைய அனுகிரகத்தினால குருமுகமாக கேட்குறான் தாம் படிக்கிறான் அதை கருத்தை தியானம் பண்ணுறான் அதை யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்களை ஆதரிக்கிறான் அனுமோதித்தா யார் எங்கே பாகவத தர்மத்தை சொன்னாலும் அவர்களை பாராட்டுறான் அப்படிப்பட்டவன் ஒரு காலத்தில் பிரபஞ்சத்தில் நிறைய பேர் கெடுதல் பண்ணியிருந்தால் கூட அவன் சீக்கிரம் புனிதமடைந்து விடுகிறான் பகவத்கீதையில் ஒன்பதாம் அத்தியாயத்தில் பகவான் சொன்ன மாதிரி அப்பச்சேத் சுராச்சாரா பஜத்தை மாமனிய பாக் சாதுரேவ சமந்தவிய சமயோ ஹிசா க்ஷிப் பவதி தர்மாத்மா சஸ்வச்சாந்திம் பிரயட்சதி கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணின்னு சொன்னார் எப்பேற்பட்ட அயோக்கியனாக இருந்தாலும் தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து பகவானிடத்தில் பக்தி செலுத்தினா அவன் இந்த பிறவியிலேயே உயர்ந்த நிலைக்கு போகிறான்னு அங்கே சொல்லியிருக்கிறார் அதை நாம் இங்கே ஒப்பிட்டு நினைவுபடுத்தி பார்க்கலாம் ஆக இந்த ஸ்லோகத்தோட விஷயம் இதுதான் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்